وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب الربا وخير الخلائق بعد الانبياء أما بعد يا عباد الله اني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا كثريرا فقال الله تعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا الذين آمنوا تطع الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يرضى لنفسه அன்புடையே இல்லை என்ற புகழ் அனைத்தும் அவன் தலித்தவன் தன்னும் தனியே இந்த உலகை ஆளுப்பவன் அவனுக்கே இணையாக துணையாக வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பாருகின்றேன் வர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதமான அல்லாஹுடைய இல்லத்தில் ஆட்சி காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு நடக்குமாறு அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா உலகத்திலே எம்மை படைத்து ஏராளமான நியமத்துகளை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய ஞாமத்துகள் அவைகளை நாம் கணக்கிடுவோமானால் அவைகளை நம்மால் கணக்கிட முடியாத அளவுக்கு நியமத்துகளை எல்லா தந்து கொண்டே இருக்கிறான் நாம் ாலும்னுடைய அருட்கொடைகளில் அவனுடைய ஞாமத்துகளில் அல்லாஹ் குறை செய்வதில்லை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கலாம் அவைகளை நாம் பார்ப்போமானால் அல்லாஹு அவனுடைய ஞாமத்துகளிலே நம்முடைய குடும்பம் ஒரு நியமத்த செல்வம் பட்டம் பதவிகள் இவைகள் அனைத்தும் அல்லாஹூட்டாளாவுடைய நியமத்துகளாக இருந்து கொள்ள இருக்கின்றன மீதான பிரியவர்களே சகோதரர்களே உலக வலிமையை நாம் எடுத்துக் கொள்வோமானால் பாக்கியமத்துகள்ாவுடைய அருளை விட்டும் தூரமாகுவது தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு அல்லாஹூத்தாலா நாமத்துகளையும் சோதனைகளையும் கொடுப்பது அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கு வரும் போது வரும் போது சகோதரர்களே அல்லாஹு தாலா மனிதர்களுடைய தன்மையை பற்றி கோரும் போது கூறுகிறான் மனிதன் இருக்கிறானே அவன் ஒரு பதற்றப்படக்கூடிய ஒரு நிலைமையில்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் முசீபத்துகள் கஷ்டங்கள் வரும் போதே அவன் பதற்றம் அடைவான் நிதானத்தை மாத்திரம்தான் கிடைக்க வேண்டும் வேறு யாருக்கும் இது போக கூடாது இந்த நலவுகள் அனைத்தும் என்னோடு மாத்திரம் இறக்க வேண்டும் அதே ஏதாவது கெடுவிகள் நிகழ்ந்தா ஏன் இனி வந்தது அவன் தடுமாறுவான் அவன் பதற்றம் அடைவான் இன்னொருவருக்கு வந்திருக்கலாமே என்பதாக தடுமாறுவான் என்பதாக அல்லாஹு தாலா கோன் மேலான பிரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா இவக்கே தந்த நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத்தான் நம்முடைய செல்வமாக இருந்து செல்வத்திற்கு அதே போன்று இகலவும் செய்கிறான் மேலான பெரியவர்களே சகோதரர்களை அல்லாஹர் ஆயத்துல கோரும் போது கோருகிறான் மனிதர்கள் இந்த செல்வத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் பணத்துக்கு சொத்துக்கு செல்வங்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்கிறான் மிதான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவே ஹயர் என்று பாவிக்கும் போது இதிலே மிகப்பெரிய இருந்து அந்த பணத்தின் மூலமாக அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் மீதான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தன் தான் காரோ காரோ பார்த்தான் அல்லா கோருகிறான் அவன் குடும்பத்தை அவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவன் அவர்கள் மீது அவர்களுடைய சொத்துகளை கொடுத்திருந்தான் அதிகமான விளைச்சல் நலங்களை கொடுத்திருந்தான் விவசாயம் செய்வான் நல்ல அறுவடை அவனுக்கு கிடைக்கும் அவைகள் அனைத்தையும் அவன் சேர்த்து வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக ஆனான் அல்லாஹ் கோருகிறான் அவனுடைய அந்த பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய அறை இருக்கிறதே அந்தானாவுடைய அறைகளுடைய சாவியை சுமப்பதற்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை என்பதாக அல்லாஹு தாலா கோருகிறான் மமதை அடைத்தான் காரோனை பார்த்து அந்த கூட்டத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் ஐந்து விடயத்தை கூறினார்கள் அந்த ஐந்து விடயத்தையும் அல்ல நமக்கு ஆணில் கூறுகிறான் மேலானே சகோதரர்களே அந்த ஐந்து விடயம் விடயத்திலே உள்ளடக்கி கொள்ளலாம் அவசியமான ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு செல்வந்தனும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிலைமையில இருக்கிறார்களோ எந்தெந்த அந்த சில எந்தெந்த தகுதியில இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் அந்த ஐந்து விடயத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அவசியமானது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம் கருனை பார்த்து கூறினார்கள் கூட்டம் கருனை பார்த்து கூறினார்கள் முதலாவது சொன்னார்கள் இன்னவாக லாயு கூறினார்கள் நீங்கள் பொதுவாக நாம் பார்க்கலாம் உலகத்தில யாரிடத்துல பணமும் அந்தஸ்தும் அதிகாரமும் கிடைக்கிறோ அவர்களிடத்துல பெருமை அவர்களிடத்துல ஒரு உணர்வுகள் அவர்களிடல மற்றவர்களை மதிக்காத மற்றவர்களை இழிவாக கருதுற மற்றவர்களை தாழ்வாக்க கூடிய நம்மை அனைவர்களும் கண்ணியப்படுத்த வேண்டும் நமக்கு முன்னால் அனைவர்களும் எடுங்க நிற்க வேண்டும் நம்முடைய காலடிக்கு அனைவர்களும் வர வேண்டும் ஒரு எந்த ஒரு மோசமான பெருமைக்கு தகுதியான அனைத்து பண்புகளும் அந்த மனிதர்களிடத்திலே கூறிக்கொள்கிறது ஒரே சிலர் விதிவிடக்காக இருக்கலாம் உலக வளமையை மேலான பெரியோர்களே சகோதரர்களே இதே ஒரு தன்மை தான் இருந்தது அந்த பணத்தின் மூலமாக இருக்கின்றன யாரிடத்திலே பணம் குடிக்கொள்ளுமோ அந்த தன்மைகளின் மூலமாக அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தன்மையை அவர்களும் உள்வாங்க இதே போல காரோன் அவனுக்கு கிடைத்த அவனுக்கு கிடைத்த பணத்தை வைத்தே அவன் பெருமை அளித்தான் யாரையும் மதிக்கலாம் அவன் ஏதனமாக நினைத்தான் இழிவாக கருதினான் யாரையும் விற்று வைக்கல பெருமை எழுதி கொண்டிருந்தான் இதை பார்த்து அந்த கூட்டத்தில் உள்ள நல்ல மக்கள் கூறினார்கள் பெருமை எழுத்திடாதே இவைகளை பார்த்து சந்தோஷப்படாதே ஏன் தெரியுமார் விரும்புறதில்ல துனியாவுடைய செல்வங்களை பார்த்து யார் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களை அல்லா நேசிக்கிறதில்லை எனவே இவைகளை பார்த்து நீ பெருமை அளிக்காதே என்பதாக முதலாவது கூறினார்கள் இரண்டாவது கூறினார்கள் நீ சம்பாதித்துக் கொள் ஆகத்தை தேடிக்கொள் அவைகளை எவ்வாறு நீ பாக்க வேண்டுமோ அவைகளை எவ்வாறு நீ பயன்படுத்த வேண்டுமோ அதனை ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள் என்பதாக கூறினார்கள் சகோதரர்களே அல்ல யாருக்கு எந்த நேமத்தை கொடுத்திருக்கிறானோ சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் சிறுக்கு அவை அந்த அனைத்தும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் மாறுவோம் அல்லா தான் கருனுக்கு கூறினார்கள் நீ ஆகிரத்தை தேடே நீ ஆகரத்தை மறந்துடாதே இந்த உலகம் அதே நிரந்தரமற்றதே எனவே ஆகரத்தை தேடி என்பதாக கூறினார்கள் மூணாவது கூறினார்கள் ஆகிரத்தை தேடுதல் நீ மூழ்கு விடாதே துணியால நீ வாழ வேண்டியதாக இருக்கிறது மனைவி மக்கள் குழந்தைகள் எனவே அவர்களையும் நீ மறந்துடாதே துணியால தேவையானவைகளையும் செய்து கோ அதிலே மூழ்கி விடாதே என்பதாக அந்த மக்கள் கோரினார்கள் மிதான பெரியோர்களே ودر أركلي الله إبلو على هاها فتمادك ليصنك راح أردت داها كورينا أركلي واحسن كما أحسن الله إليك واحسن كما أحسن الله அந்த மக்கள் கூறினார்கள் அல்லா உன்னோடு எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு சொத்துக்களை செஞ்சிருக்கிறான் எவ்வளவு இதே போல நீ மக்களோடு நல்ல முறையில நடந்துக்கோ நீ மக்களோடு நல்ல முறையில நடந்துக்கோ என்பதாக அல்லாஹு அல்லாஹ் காரூனோடு எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறான் காரூனுக்கு எ சொத்து கொடுத்தான் எவ்வளவு விளைச்சல் நிலங்கள் எவ்வளவு படை பலங்கள் அவனுடைய மாடா மாளிகைகள் அல்லாஹ் உனக்கு தந்தது அல்லா உன்னோடு எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறான் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்தவில்லை அல்லாவை வணங்கவில்லை அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் எனவே நீ மக்களோடு அவ்வாறு நடந்து கொள் சகோதரர்களே யாருக்கு என்ன நியமத்தரப்பட்டிருக்கிறதோ அது எமக்கு மாத்திரம் போய் சேர வேண்டிய ஒரு கவலைகளை மக்களுடைய கஷ்டங்களை இல்லாமல் அந்த மக்களோட நல்ல முறையிலே நடந்து கொள்வது ஐந்தாவது அதிகாரத்தை வைத்து வைத்து அட்டகாசம் செய்யாதே நான் செல்வந்தன் நான் எதையும் செய்வேன் நான் எதற்கும் தயாராகுவேன் எல்லாரையும் விலையில் கொடுத்து வாங்குவேன் நான் அதிகாரமுடையவன் அவரோடு எனக்கு தொடர்போ இவரோடு எனக்கு தொடர்போ அவர் எனக்கு கீழால நான் அவருக்கு கீழால என்பதாக நீ நினைத்தே உமத்துக்கல்லா கூறுகிறான் நீங்கள் அவ்வாறு உங்களுடைய பொறுப்புகளை வைத்து குழப்பம் பண்ணாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் யாருக்கும் அச்சோலியம் செய்யாதீர்கள் பசாத பிள்ளைகள் பூமியில குழப்பத்தை உண்டாக்காதே சகோதரர்களே இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதே இவைகள் யாரிடத்திலே ஆட்சி அதிகாரம் பணம் பலம் இவைகள் வருகிறதோ இந்த பண்பு இயற்கையாகவே அவர்களிட மனிதர்கள் படிப்பிலை பெற வேண்டும் அவர்கள் இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கூறி இந்த ஐந்து விடயத்தையும் காரூனுடைய மக்கள் காரூனை பார்த்து கூறினார்கள் ஆனால் என்ன தெரியுமா முயற்சியின் மூலமாக என்னுடைய அறிவின் மூலமாக எனக்கு கிடைத்தது இதை நான் முயற்சி செஞ்சு சம்பாதித்தது என்பதாக அவன் கூறி கொண்டிருந்தான் துணியாதாரிகள் இருக்கிறார்களே துனியாதாரிகள் காரூனை பார்த்து கோரினார்கள் காரோனை பார்த்து கூறினார்கள் காரோன் எவ்வளவு பெரிய பாக்கிய படைபலத்தை அவனுடைய பணத்தை பார்த்தே காரூனை ஒரு பாக்கியசாலி என்பதாக கூறினார்கள் இன்று நாம் பார்க்கலாம் மேலான பிரியோர்களே சகோதரர்களே மனிதர்கள் நினைக்கிறார்கள் பணம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்த்தே அவர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை பார்த்து என்னிடமும் பணம் இருந்தால் நானும் இவ்வாறு செய்வேன் இவன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதாக மக்கள் கூறி கொண்டிருக்கிறார்களே அதை போலவே காரோனை பார்த்து கோரினார்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதாக காரோனை பார்த்து கோரினார்கள் உலகம் ஆகரத்தை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் என்ன தெரியுமா கோரினார்கள் அவர்கள் கூறினார்கள் ஏன் நீங்கள் اووار قوري ذي الهل اللہ وڑسلے تان نرندرمان ننمئن يرس کرده انم اوار قوربين دام قارون اککے اللہ اننا قدستان قارون انج نعمت سن مولماء اللہ وی ننج سرس وی اللہ پورکنستان اللہ کدیسی اله قارون اکنس جن سنجان فخصفنا بهی وبداره الارل وما کان لغو من فعتی يلسورو له من, من دون اللہ قارون ایل قارون اوڑا مادا مالك காரூனுடைய சத்துகள் அனைத்தையும் நாம் சொவாங்கினோம் அனைத்தையும் பூமிக்குள்ளே நாம் புதைக்க செய்தோம் அவனுக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய கூட்டத்தில் யாரும் இருக்கல்ல அவனுடைய கூட்டத்தில் யாரும் அவனுக்கு உதவியாக இருக்கல்ல என்பதாக அல்லாஹு மேலான பெரியோர்களே சகோதரர்களே எனவே அல்லா தந்த நியமத்துகள் இருக்கிறதே அந்த நியமத்துகளை வைத்து நாம் அல்லாவுக்காக அல்லாஹ் அதை எவ்வாறு செலவழித்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அதை அவ்வாறு செலவழிப்பது அதே நம்முடைய மிக ஒரு பொறுப்பாக மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இவ்வாறு பார்ப்போமானால் இதே சம்பந்தமாக சம்பந்தமாக பல ஹதீஸ்களை கோரி இறக்கிறார்கள் மீதான பெரியோர்களே சகோதரர்களே எமக்கு தெரியும் இமாம் அபுதாவு பெரிய இமாம் எவ்வளவு பெரிய இமாம் என்று சொன்னால் அஞ்சு லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய் ஒரேன் அவர்களிடமாம் அப்துல்லாஹமுல்லா அவர்கள் வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் நான் ஒரே விடயத்தை உங்களிடத்திலே கேட்பேன் நீங்கள் தருவீர்களா இவர்கள் கேட்கிறார்கள் என்னது கேளுங்கள் முடியுமானால் தருகிறேன் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் எந்த நாவின் மூலமாக நவிசல்லம் அவர்களுடைய ஹதீஸை பயன் செய்வீர்களோ ஹதீசை கூறுவீர்களோ அந்த நாவை கொஞ்சம் காட்டுங்கள் அதனை நான் முத்தமிட வேண்டும் என்பதாக இவர்கள் கூற அவர்கள் நெருப்பந்திக்கப்பட்ட நிலைமையில அந்த நாவை காட்டுகிறார்கள் இவர்கள் நபியுடைய ஹதீஸை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்களுடைய நாவை முத்தமிடுகிறார்கள் அவ்வளவு பெரியோர் இமாம் தான் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களே எழுதுகிறார்கள் அவர்களுடைய அந்த சிறந்த அந்த முன் பகுதியில அவர்களே எழுதுகிறார்கள் நான் அஞ்சு லட்சம் ஹஜீஸ்களை மனநமித்திருந்தேன் மனப்பாடம் செய்திருந்தேன் அந்த 5 லட்சம் ஹதீஸ்ல 4800 ஹதீஸ்கள் sahihan nabiygal alladhi sahih ku uppana 4800 hadithgaley porakki edithu ennudaye abu dhaud karanthai naan edininen umakku theriyum andha abu dhaud karantham fi hafs sitaula allavade sahihan aaru karanthangal la oru karantham a irukkirathu idave avlo mukhyamaan oru karantham அவர்கள் கூறுகிறார்கள் நாலாயிரத்தி என்னுடைய எழுதினேன் எனவே யாருஸ்களையும் அவர்களுக்கு யாரிடத்திலே இந்த நாலு ஹதீஸும் அமலில் இருக்குமோ யாருடைய வாழ்க்கையில உந்துடுமோ அவர்கள் செய்தவர்கள் பின்பற்றியவர்கள் என்பதாக அவர்கள் கூறிவிட்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஏழு இடங்கள்ல வந்திருக்கிறேன் அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா பெரிய சகோதரர்களே இதே தான் நம்முடைய அனைத்துக்கும் பவுண்டேஷனாக அடிப்படையாக இருக்கிறது மேலான பெரியோர்களே சகோதரர்களே பவுண்டேஷனே இந்த ஹரிஸ்தான் எந்த உறுதியாக இருக்குமோ அடிப்படை எந்தளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மற்றவைகள் கனிகள் பழங்கள் காய்கள் அவைகளுக்கு போதுவாகத்தான் வரும் எனவே இந்த ஹடீர் நீயத்தை நம்முடைய எண்ணம் இருக்கிறதே இந்த எண்ணத்தை வைத்துத்தான் நம்முடைய அனைத்து அமல்களும் நிர்ணயிக்க இருக்கிறது எனவே நம்முடைய மற்றவர்களை திருப்தி பெற்றோர்கள நம்முடைய மனைவி மக்கள நமக்கு மேலால் உள்ளவர்கள நம்முடைய கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள நம்முடைய முதலாளிகள இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்குமானால் சகோதரர்களே எந்த நன்மையும் கிடைக்காது நோயாளியாக ஆகிவிடுகிறார் அந்த தாயை நாம் எப்போட சேர்க்கிறோம் இந்த நோக்கம் என்று நான் தான் மூத்த மகனாக இருக்கிறேன் நான் கொண்டு போய் தாயை பார்க்காவிட்டால் நான் இவரோ செல்வந்தனாக இவரோ ஒரு அந்தவனாக இருக்கிறேன் நான் பார்க்காவிட்டால் எனக்கு கீழால் உள்ளவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மனிதன் நினைத்து அந்த தாய்க்கு அவன் செலவழிச்சால் எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் கூட சகோதரர்களே ஒரே நன்மையும் அவனுக்கு கிடைக்காது ஒரே நன்மையும் கிடைக்காது அல்லாவுக்காக அவன் ஒரு ரூபா கூட செலவழிச்சால் ஒரு ரூபாவையாவது செலவழித்தால் பூர்த்தியான நன்மை கிடைக்கும் இவைகள் போன்றாட்டி சரியில்லே நினைப்பாங்க நோயாளி போவல்லட்டி சரியில்லே பேச்சு வந்தால் அல்லமே அந்த நோக்கத்தில் நமக்கு கடையில் உள்ளவர் நோயாளியாக ஆகிவிட்டார் அவருக்கு இணைக்கு வேலை செய்கிறார் குடுக்காட்சி ஊட்டிலுள்ளவர்கள் என்னை எவ்வாறு நினைப்பார்கள் அவரை கவனித்தால் எந்த கூலியும் இல்ல சகோதரர்களே இவைகள் எல்லாம் நம்முடைய நடத்தில வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்கள் செய்கிறோம் எண்ணம் சீராகாததின் காரணமாக அந்த நல்ல காரியங்களுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்கில்லை எனவே சகோதரர்களே எந்த அமலை செய்தாலும் கூட எந்த நல்ல காரியத்தை கூட மனைவிக்கு கொடுக்கிறோம் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறோம் குழந்தைக்கு கொடுக்கிறோம் யாருக்கு என்ன காரியம் செய்தாலும் கூட அல்லாவுக்காக நம்முடைய இருக்குமானால் நன்மையை தருவான் பூர்த்தியான நன்மையை தருவான் எனவே தான் இமாம் அபுதாவுல்லா கூறுகிறார்கள் நம்முடைய அடிப்படை நீயத்தாக இருக்கிறது எனவே அந்த நீயத்தை சீராக்க வேண்டும் அந்த நீயத்தை சீராக்க இஸ்லாமில் மறை மாலா யானி ஒரே மனிதன் ஒரே முஸ்லிமான மனிதன் யார் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் நம்முடைய அதிகமான நேரங்கள் அதிகமான பணங்கள் அதிகமான நேரங்கள் தேவை இல்லாத விடயம் முசுப்பாக இருக்கிறது ஏதாவது ஏதாவது பார்க்க வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் முஸ்மீனுக்கு முஸ்லிமுக்கு முசுப்பு என்பது வரவே கூடாது சகோதரர்களே அவன் முசுப்பு இந்த இன்னமே அவனுக்கு தோன்றக்கூடாது முசுப்பாக இருக்கிறது செய்ய வேண்டும் என்பதாக ஆரம்பித்து சகோதரர்களே உண்மையான முஸ்லிம் உண்மையான முக்மீன் யாரே நிவியர்கள் கூறினார்கள் தேவையான ால் நாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் முளைத்துவிட்டு வீட்டுக்கு வருகிறோம் வீட்டுக்கு வந்து அந்த இசாவுக்கு பின்னால மேலான சகோதரர்களே நம்மால் உடனடியாக உறங்க முடியவில்லை வீணாக ாம் நம்முடைய கால நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் வீணாக கண்ணை பாவத்திலே வீனாக நாவை பாவத்திலே வீனாக காதை பாவத்திலே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு நேரத்தோடு தூங்கினால் தூக்கம் வராது எப்படியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி தான் ஆகணும் நாம் ராவு சாப்பாட்டுக்கே பத்து மணி பிந்தனும் என்பதாக நம்மை ஒவ்வொருவரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் மேலான புதியவர்களே சகோதரர்களே இவ்வாறு போட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறான் லேட் ஆகி தூங்குகிறோம் அதனால நேரத்தோடு சுபவுடைய தொலகைக்கு எழும்ப முடியவில்லை சுபவுடைய தொழகைக்கு எழும்ப முடியவில்லை நேரத்தோடு தூங்கினால் தானே அதிகாலையிலே எழும்பலாம் பெரியவர்களே சகோதரர்களே நவியர்கள் கூறினார்கள் மூன்று பேச்சுகளை தவிர இசாவுக்கு பின்னால் பேசப்படக்கூடிய அனைத்து பேச்சும் அதே வீணானது அதை கூடாது மக்களோ ஆனது என்பதாக நவியர்கள் கூறினார்கள்க்கு வருகிறோம் சாமான நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இவைகளிலே நம்முடைய கால நேரங்கள் வீணா என்பதை ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும் தெளிவாக இருக்கிறது தெவாக இருக்கிறதே அந்த இந்து குமத்தியில சந்தேகமானவைகள் இருக்கிறது இதே கூடுமா கூடாதா மனிதன் நினைக்கிறான் எண்ணி அவன் விழுந்து விடுகிறான் என்பதாக நபியுல்லி சலாசல்லம் கூறினார்கள் சகோதரர்கள் நமக்கு தெளிவில்லையா தெரிந்தவர்களிடத்திலே கேட்க வேண்டியது அது தெளிவாக இருக்கிறது நபியர்கள் கூறினார்கள் உங்களை நாம் வெள்ளையிலே விட்டுட்டு போகிறேன் எனவும் இருக்கும் இதனை செய்கிறோம் விரால சகோதரர்களே தளபதி தேடுவது தேற்றம் எரிப்பது சகோதரர்களே இல்லை தேட வேண்டும் என்று பேச்சம் இருக்கிறது கட்டாயம் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் மிதான சகோதரர்களே அதே நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் ஹலால் நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்வோம் நான்காவது சகோதரர்களே நமக்கு எதை விரும்புகிறோமோ அதையே தான் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும் நமக்கு விரும்புகிறதை மற்றவர்களுக்கு விரும்பாதவரை உண்மையான முடியாது இன்று நான் ஒவ்வொருத்தரும் நான் என்னை பற்றி சிந்திப்போம் ஒவ்வொருத்தரும் அவரவரை பற்றி சிந்திப்போம் நம்மை பற்றி சிந்திப்போம் நான் இன்றே எதை விரும்புகிறேனோ அதையே மற்றவர்களுக்கு விரும்புகிறேனா ஒவ்வொருத்தரும் நான் சந்தோஷமாக செழிப்பாக நான் வாழ வேண்டும் எனக்கு நல்லது தான் கிடைக்க நான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் நான் நல்லவனாக மதிக்கப்பட வேண்டும் எல்லா விடத்திலையும் நல்லது தான் கிடைக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும் நம்முடைய கோபத்தாளியாக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் விரான சகோதரர்களே இங்கே நமக்கு மாத்திரம் நாம் நல்லதை விரும்பிக் கொண்டு மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் விரும்புகிறோம் வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய கொடுக்கல் எடுத்துக்கொள்ளலாம் பொருளை நாம் எவ்வளவு சகோதரர்களே கூறினார்கள் நீங்கள் இவைகளை பற்றி இவைகளுடைய விளக்கங்கள் ஏராளமாக பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில முழு கொண்டு வந்தவர்கள் என்பதாக இமாம் அபுதாவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சகோதரர்களே நல்லவை நல்ல பண்புகளாக மாறுவதற்கும் திருப்பை செய்வான மன்னிப்பான நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக எந்த இடம் இடையங்களிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை விளங்கி எடுத்து நடக்க செய்வாயாக இவைகள் விளக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை விளங்கி நடக்கோப்ப செய்வாய எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயா காமிநாமி